ரிபுகீத்தை நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் நிதாகன் தன் அனுபவத்தினால் இந்நூன் மகிமையும் இந்நூல் அனுகிரகிக்கும் குரு மகிமையும் இந்நூலில் சொன்ன ஞானம் சிவகிருப்பையால் வரவேண்டுமென்றும் உரைக்கும் அத்தியாயம் மகிழ்வுடனே நிதாகமுனி மற்றும் சொல்வான் மா சற்ற சத்குருவே மகேசன் முன்னம் மிகவும் மகாரகசியமாம் இந்த நூலை மெத்தவுமே கருணையினால் நின குறைத்தான் பகரவுணா கருணையினால் இதனை மற்றும் பரமதயா நிதியான நீயனக்கிங்க இகழ் வரவே உரை செய்தாய் உரைத்த வண்ணம் யானிதை ஹதயத்தில் இசைந்தோனானேன் தேசிகையின் நூலில் ஒரு அத்தியாயம் திருடமாக மனதிலுற கேட்டதாலே மாசுமிகும் மனதினிடை மறுவா நின்ற மாமாயை எனும் இருளின் திரளை எல்லாம் ஆசதனில் விளக்கிடுமறு அகண்டபரா சிவஞானம் அடைந்தோ நானேன் ஈசவிதில் ஒரு கவிதை கேட்ட போது இருமகிலா மோட்ச சுகம் இசையலாமே இதனில் ஒரு கவினும் கேட்டு உணர்ந்தோர் இருமகிலா வீடு ஒருவர் சத்தியந்தான் நிதமும் எல்லாம் பிரம்மம் என்றும் அது நான் என்றும் நிகழ்த்திய ஓர் கவியில் உள்ள பொருள் உணர்ந்தால் விதம் விதமாம் நூலினை மற்றும் போருட்டால் வீணாக விசாரித்து வருந்த வேண்டும் அதிசயமாம் இதனென்றுள்ள கவி ஒன்றாலே அகண்ட பரஞானத்தை அடையலாமே இத்திரமாம் இந்நூலை உபதேசிக்கும் இயல்புள்ள குருவரனே குறவனானோன் விஸ்தரமாய்ப் நூலை உபதேசிக்கும் விசித்திரமாம் குறவர்களால் பெரும் பேரென்ன உத்தமமமமாம் இந்நூலை உபதேஷி போன் உணர்வுருவாய் நின்ற பர பிரம்தானாம் சத்தியமே அணுவும் இதில் சங்கை இல்லை சம்பு பதம் தன்னானை சங்கை இல்லை இந்நூலை கருணையினால் உபதேசி போன் இணையற்ற பரசிவனே ஐயம் இல்லை இந்நூலை கருணையினால் உபதேசி போன் இணையற்ற அம்பிகையே ஐயம் இல்லை இந்நூலை கருணையினால் உபதேசி போன் இருமை மிகும் விநாயகனே ஐயம் இல்லை இந்நூலை கருணையினால் உபதேசிப்போன் இலங்கையிடம் ஷண்முகனே ஐயம் இல்லை அருளுடனே எவன் உபதேசிப்பன் அவன் நந்திகேசன் இதில் ஐயம் இல்லை அருளுடனே எவன் உபதேசிப்பன் அவன் தத்தாத்ரேயன் இதில் இல்லை அருளுடனே எவன் உபதேசிப்பன் அவன் தக்ஷணாமூர்த்தி இதில் ஐயம் இல்லை அருளுடனேயவன் இதனை உபதேசிப்பன் அகண்ட பர சிவனவனே ஐயம் இல்லை விஸ்தரமாய் விளம்பி என்ன இந்த நூலை வெருளறவே அருள் செய்வோன் பர சீவன்தான் பித்திரமாம் இந்நூலை எம்புதற்கு இதன் சக்தரலர் சந்தேகம் அணுவும் இல்லை சத்தியமே சம்பு பதம் தொட்டு சொல்வேன் அருளுடனே இந்நூலை உபதேசிக்கும் ஆசிரியன் பரசிவன் ஆதலால குருவரனு ஒரு காலம் குறைவரவே உபதேசம் பெற்றமானான் திரிவிதமாம் கருவிகளால் செய்யக்கூடா திரவியமே முதலியதார் சக்தியுள்ள வரையிலவன் பூஜனையே செய்ய வலுவற்ற குருவை அல்லால் பந்தூ உண்டோ தந்தை முதற் பந்து வெளாம் அனந்த தேகம் தருவதனால் பந்தம் தீர்க்கார் சிந்தையினால் ஆய்ந்திடில சிறுமை தரும் சத்ருவே ஆகா நிற்பர் அந்த வடிவாம் குருவோ வென்றால் அருளால் நல்கியே துவந்த பந்தம் மெல்லாம் துப்பறவே நன்றாக துடைத்து காப்பன் குரு பரனே பரமசிவன் பரேசன் தானே குரு பரநாமுமே ஒரு காலத்தில் நிருமலமாம் பரமசிவன் முனிவுற்றாலும் நிகரில் தயாநிதியான குரவன் காப்பன் அருள்வடிவே திருவுருவாய் எழுந்து நின்றான் ஆசிரியன்றென்றேனும் முனிவுற்றானேன் த்ரிவிதமா உலகத்தும் அம்மானானை தீர்த்தவரும் காப்பதில்லை குருவின் பால் இந்நூலின் பால் அகில ஜகநாயக்க நாம் பால் ஏதமிலா ஸ்ரத்தை மிகுந்திருப்போர்தாமே இந்நூலை பழகுவதற்குரியவர் ஓதியவர் ஸ்ரத்தையுறாமூர்காரெல்லாம் ஒரு காலம் இந்நூலிற்கவியொன்றேனம் சாதகமாய் சாறுவதற்குரியராகார் சத்தியமே இதில் அனுபவம் சங்கை இல்லை ஜீவபர ஐக்கியம் சேர ஸ்ரத்தையல்லால் மற்றவையும் ஆவலுடன் பெறுகின்ற ஸ்ரத்தை ஒன்றால் அனைத்து மில்லை அகண்ட பர பிரமம் ஒன்றே கேவலமாயுளதென்றும் அது நாம் என்றும் கிளேசமில்லா பரஜானம் கிடைப்பதன்றே மேபவனாதென்றும் அறை விளம்பீற்றென்றோ பரமசிவன் கருணையினை பற்றி நோரே பரவியின் நூல் பொருளை அறிவரன்றே அரிய சிவன் கருணையுரா அரிதான இதன் பொருளை அறிய மாட்டார் சர்வமுமே இழந்து பர சிவனைத்தானே சந்ததமும் ஸ்ரத்தையுடன் தியானி கருணையினை பெற்றவரே அகண்ட ஞானம் கலப்பரன ஸ்தி மோடி விதித்ததன்றோ ஆதலினால் ஸ்ரத்தையுடன் அனைத்தும் தள்ளி அகண்டபர வடிவான சிவத்தை தானே தீதரவே இந்நூலில் உரைத்த வண்ணம் தியானித்து சிவகருணை பற்றினோரே ஏதமுறாய இந்நூலின் பொருளாகின்ற இருமையில் அ கண்டபர ஜானம் சார்வர் ஓதிய இந்நூல் பொருளால் ஞானத்துக்குங்கு ஒப்பான ஞானம் ஒரு இடத்துமில்லை வெகு விதமாம் யோகங்கள் சாங்கியங்கள் வேறுபடும் உபாசனைகள் எவையும் இன்றி சகலமறை முடிவிலும் நச்சாரமாக சர்வஜிகாம் பரேசந்தானே நிகழ்வுறவே நேராக நிகழ்த்தானின்ற நிர்மலமாம் இந்நூலின் ஞானம் போல அகிலவித புராணங்கள் இதிகாசங்கள் அனைத்திலுமே எளிதான ஜில்லை சுத்தமதாம் இந்நூலில் சொல்லப்பட்ட சூக்ஷமாம் அகண்ட பர சிவஞானம்தான் பக்தியுடன் பழுதறவே பழகப்பட்ட பாவனையே தோன்றால் இங்கெளிதாயே தும் சித்தினிடை தோற்றிவிடும் தோற்றமெல்லாம் சின்மயமாம் சிவமென்றும் அது நாம் என்றும் அத்வைத பாவனையும் வருத்தமல்ல ஆதலினாலி ஞானம் எளிது தானே ஞானம் இத்வைதம் யாவையுமே நாசம் செய்யும் ஞானம் திருஷ்டமதிஷ்டங்களெலாம் நாசம் செய்யும் ஞானம் ஜகஜீவ பரங்களெல்லாம் நாசம் செய்யும் ஞானம் அகண்ட பரமானந்தம் அழிக்கும் அன்றே கனந்த விரா பரமசிவ பக்தியே போல் களங்க வர சத்குருவின் பக்தி தன்னை தினந்த விராதவன் செய்வன் அன்னோனு திகழ்த்தி அவாறின் நூல் இஞ்ஞானம் தோன்றும் மனந்தனிலே மறுபிய இந்நூல் இஞ்ஞானம் மகத்தான துன்பமெல்லாம் உடனே தீர்க்கும் அனந்தவிதம் பகந்தன்னான் அகண்ட பரமோட்ச நிலை அளிப்பதாமே நிர்மலமாமின் நூலை குருவின் முன்பாய் நீசமுடன் கேட்கின்றமானானந்த குருவரனை தனக்குள்ள சக்தி கொண்டு கோதரவே பூஜை செய்யாதிருப்பானாகில் புறை மருவும் அம்மா நான் நூறு ஜன்மம் உண்மை மிகும் சுனக்கத்தின் யோனி சார்வன் சர்வவித ஜாதிக்கும் மிக கீழான மும்ோர்கோடி சார்வன் ஒழிவுற்ற இந்நூலை குருவின் முன்பாய் மோதமுடன் கேட்கின்றந்த பழுதற்ற குருவரனை பழிப்பானாயில் பல ஜென்மம் வேசரியாய் நரகம் அழிவற்ற இந்நூலை கேட்ட பின்னர் ஆசானை பரசிவமாய் பாவியாதோன் இழிவுற்ற பாவத்தால் அநேக ஜென்மம் ஹீனமுரும் சூகரமாய் நரகம் சார்வன் அரிதான இந்நூலை அருளி செய்யும் அற்புத மாமாஷானை மகிழ்ந்திடாமல் விருதாவா மச்சரமே செய்வன் யாவன் வெகு கல்பம் அவன் மலத்தில் கிருமி யாவன் அரிதான இந்நூலை உபதேசிக்கும் ஆசிரியர கண்டபர பிரம்மம் தானே விருதாவாய் அன்னோன் பால் மச்சரிப்போன் விசித்திரமாம் பாவத்தை என் சொல்வேன் யான் அனந்தவிதம் மறைந்த ஆசான் பாலும் அகில ஜெகநாயக நாம் பரேசன் பாலும் தினந்தவிரா பக்தியுடன் இருப்போருக்கே திகழ்த்திய என் நூல் ஞானம் திருடமாய் தோன்றும் மனந்தனிலே தோன்றிய இஞ்ஞானம் கொண்டே மகத்தான மொற்ற சுகம் மறுவலாகும் கனந்தவிரா சத்தையுடன் இதை கேட்போரும் பழங்கமெல்லாம் தவிர்த்த பர பிரம்மவர் எவையுணர் பர சிவனால் இந்நூலை ஒருமையுடன் இருந்து கேட்போர் அவனியில் மற்ற நூலும் விரும்ப வேண்டாம் அநேகவித நூல்களினால் பெரும் பேரென்ன உவியில் உள்ள பதறையெல்லாம் குத்தினாலும் புஷிக்க ஒரு தண்டுலமும் கிடைப்பதுண்டோ அவிதம் எல்லா நூல்களையும் கேட்ட அகண்டபர சிவ ஞானம் அமைவதில்லை ஆதலினால் இந்நூலும் இன்னூலை தள்ளி அதிசயமாம் இந்நூலை பழகுவோர்க்கேதில்லா அகண்டபர உண்டாய் பிரிவற்ற மோக்ஷ நிலை விரைவில் பேராம் கீதிலிரையளவுமில்லை ஐயன் நேரே யான் பெற்ற அனுபூதி இவிதம் என்றோ ஏதமில்லா இந்நூலின் பெருமை என்னே இவை அருளும் தேசிகனின் பெருமை என்னே இவ்விதமாய் நிதாக முனி தானடைந்த இணையற்ற அனுபூதி பலத்தினாலே திவ்யமாம் சத்குருவின் பெருமையோடு திகழ்த்தியிடும் இந்நூலின் பெருமை எல்லாம் செவ்வியதாயாசிரியன் முன்பாயோதி சின்னமில்லாஸ்வரூப சுகம் செறிந்தான் என்றே அவ்விதமாம் அருமுகவன் அருளிய வார கிளர்க்கும் அறிந்தான் சூதன் அகமுராதிதாக அனுபவத்தை அடைந்த பலத்தினான் மிகவும் புருந்திய பொருந்திய இந்த நூல் மெய்மை தன்னை விளம்பிய தேசிகண் மகிமையோடிந்த நூலின் மகத்துவம் மற்ற நூல்களே கில்லையன சொலல் நிகரிலானந்த தாண்டவமாடனம் நின்மலேசன் அகண்டஸ்வரூபமே நிகரிலானந்த தாண்டவமாடனம் நின்மலேசன் நிர்மலேசன் அகண்டஸ்வரூபமே நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்